வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி பதினைந்தாவது செய்தி சேவை மார்ச் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடிஎஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினுடன் முதல்வர் பழனிசாமி தொலைபேசியில் உரையாடினார் இதையடுத்து இன்று திரு மு ஸ்டாலின் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார் ஆந்திர போலீஸ் தமிழகத்துக்குள் நுழைந்து கைது செய்வதில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உதவி மையத்திற்கு தொடர்பு கொண்டு நான்காயிரத்தி இருநூற்றி பதினாறு மாணவர்கள் ஆலோசனை கேட்டுள்ளனர் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் மேலும் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மாணவர்களுக்கான சிறப்பு தொலைபேசி எண்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரின் காவல் வரும் பதினாறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை வாரியம் விரைவில் அமைக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சித் தேர்தலை பதினைந்து நாட்களில் அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது மாநில தேர்தல் ஆணையம் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக வரும் ஒன்பதாம் தேதி இந்தியா வருகிறார் மேகாலயா நாகாலாந்து மாநில சட்டசபை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஜம்மு காஷ்மீரில் தொடர் பணிச்சரிவு நிகழ்ந்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மதுவின் குடும்பத்தினரை கேரள முதல்வர் பினராய் விஜயன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் உலகின் மின் உற்பத்தி மையம் கர்நாடகாவில் துவக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தலாய் லாமாவுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது திருப்பதி அருகே செம்மரம் கடத்த வந்ததாக கைதான தமிழகத்தைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு பேரை விடுவிக்க ஆந்திர போலீசார் முடிவு செய்துள்ளனர் குற்றச்செயல்களில் இவர்கள் ஈடுபடவில்லை என விசாரணையில் தெரியவந்ததால் அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் உலகின் எந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பாலும் கட்டுப்படுத்த முடியாத அணு ஆயுத ஏவுகணையை தங்களது ராணுவத்தில் சேர்த்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் சிரியாவில் போர் நிறுத்த உத்தரவு அமலில் உள்ள போதும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக ஐ குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தலிபான்கள் விரும்பினால் அந்த அமைப்பு முதலில் பயங்கரவாதம் மற்றும் வன்முறைகளை கைவிட்டுவிட்டு ஆப்கானிஸ்தானின் அரசியல் ஆதரவு அளிப்பது அவசியம் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் வரலாறு காணாத வகையில் பெய்த பனிப்பொழிவால் ஜெனிவா சர்வதேச விமான நிலையம் உருக்குலைந்து காணப்படுகிறது பருவநிலை மாற்றத்தால் அழிவை நோக்கி வரும் உணவு பயிர்கள் பாதுகாப்பிற்காக ஆ்டிக்கில் அமைக்கப்பட்ட உலக விதை களஞ்சியத்திற்கு நார்வே கூடுதலாக 13 மில்லியன் டாலர் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது மொரிஷியஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் தமிழர்களுக்கு முறையாக தமிழ் மொழி கற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு துணை அதிபர் பரமசிவம் பிள்ளை வையாபுரி தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் ஆட்டோமொபைல் துறையின் முன்னணி நிறுவனங்களான மாருதி சுசுக்கி மஹேந்திரா அண்ட் மகேந்திரா மற்றும் டா மோட்டார்ஸ் போன்றவை உள்நாட்டு வாகன விற்பனையில் கடந்த பிப்ரவரியை விட இந்த பிப்ரவரியில் இரட்டை இலக்க வளர்ச்சி கண்டுள்ளன தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் தரச் சான்றிதழ் கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதால் நகைக்கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்திய மென்பொருள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் முக்கியமான நிறுவனங்களில் ஒன்றான காக்னி சென்ட் இரண்டாயிரத்தி சுமார் எட்டாயிரம் ஊழியர்களை சத்தமே இல்லாமல் வெளியேற்றியுள்ளது கொள்கை முடிவுகளோடு நிறுத்தாமல் அவற்றை முழுமையாக செயல்படுத்தினால் வரும் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரமானது நிச்சயமாக எட்டு சதவிகிதத்தைத் தொடும் என முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார் பொருளாதார குற்றங்கள் செய்து வெளிநாடு தப்பிச் சென்றவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் தியோதர் கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து காயம் காரணமாக அஸ்வின் விலகியுள்ளார் ஆசிய வளரும் நாடுகள் டிராபி கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அண்டர் 23 த்ரீ அணியை பாகிஸ்தானுக்கு அனுப்ப முடியாது என பி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பையை வெல்ல கோலியின் ஆக்ரோசமும் தோனியின் அமைதியும் அவசியம் என ஆல்ரவுண்டர் கபில் தேவ் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தகுதிச் சுற்று போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அணியை போராடி வென்றது தயாரிப்பாளர் சங்க ஸ்ட்ரைக்கையும் தாராவி என்ற தமிழ் படம் வெளியானது டைம் சினிமாஸ் சார்பாக சி கணேஷ் சுந்தர் அண்ணாமலை இருவரும் இணைந்து தயாரிக்கும் திரைப்படத்துக்கு எச்சரிக்கை இது மனிதர்கள் நடமாடும் இடம் என பெயரிடப்பட்டுள்ளது தெலுங்கில் வெற்றி பெற்ற அர்ஜுன் ரெட்டி படம் தமிழ் மற்றும் மலையாளத்தில் ரீமேக் செய்யப்படுகிறது இதில் தமிழ் ரீமேக்கில் விக்ரமின் மகன் துரு விக்ரம் நடிக்கிறார் வர்மா என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு நேபாளத்தில் நேற்று தொடங்கியது நடிகர் அஜித் விஸ்வாசம் படத்தின் படப்பிடிப்பு தொடங்குவது வரை துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பலரும் இதை படத்திற்காக என வந்த நிலையில் தமிழ்நாடு அளவில் நடக்கவிருக்கும் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காகவே அவர் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்